உன்னிலம் மாதராஷை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் ஜகமதில் இதுவென் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிகவிது கயிறாமென்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் அகமெனும் சமானந்தன்னை அஜானம் மறைத்திடாது பகர்விசேஷமதாம் ஜீவன் பரமெனும் அதனை மூடும் ஆச்சாரியர் அத்தியாரோப அபவாதப் பிரக்ரியா என்கின்ற ஒரு முறையின் மூலம் பரம்பொருளை உபதேசிக்கத் மாயையினுடைய அல்லது அஜானத்தின் ஒரு கூறாகியக்ஷேப சக்தியினால்தான் இந்த சிருஷ்டி உண்டாகியிருக்கிறது என்று பேசினார் பிறகு இன்னொரு கூறாகிய ஆவரணசக்தியை பற்றி விளக்க வேண்டும் என்று சிஷ்யன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அவர் அத்தியாரோபத்தையும் அப்பவாதத்தையும் நிறைவு செய்து விட்டார் ஆனால் சிஷ்யன் கேட்குற ஆவரண சக்தியை பற்றி விசேஷமாக விளக்கி சொல்லணும்னு கேட்டதுனால ஆவரண சக்தியை பற்றி ஆசிரியர் விளக்கி சொன்னார் ஈஸ்வரனையும் தன்னையும் ஈஸ்வரனையும் ஞானிகளையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையை அறியவட்டாமல் தடுக்கக்கூடிய சக்திக்கு பேர் ஆவரண சக்தி அஜானத்தினுடைய ஒரு அம்சம் ஆவரணசக்தி ஆகையினால் எல்லாம் உண்மையிலேயே எப் பேதம்னா என்ன அபேதம்னா என்னன்னு தெரிய முடியாமல் பண்ணுறது இந்த ஆவரணசக்தி தான் பேதம்ங்கிறது எந்த திருஷ்டி அபேதங்கிறது எந்த திருஷ்டி அப்படிங்கிறதே தெரிய விடாமல் பண்ணுறது இந்த ஆவரணசக்தி தான் வேதாந்தம் படிக்கிறதுனால விக்ஷேப சக்தியை நாம் நீக்கப் போகிறது இல்லை ஆவரண சக்தியை தான் நீக்கப்போகிறோம் இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா ஜீ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி விக்ஷேப சக்தியை ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லலாம் ஞாபகம் ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க விக்ஷேப சக்திய ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லலாம் இறைவனுடைய படைப்பு இந்த உடம்பு இந்த உலகம் எல்லாம் இறைவனுடைய படைப்பு ஜீவசிருஷ்டிங்கிறது இதுல நான்கிற அபிமானன் ஜீவ சிருஷ்டி இது நான்கிற அபிமானன் ஜீவ சிருஷ்டி இது என்னுடையதுங்கிறது அபிமானம் ஜீவனுடைய சிருஷ்டி அப்புறம் விருப்பு வெறுப்பு காமக்ரோத லோப மோகாதிகளெல்லாம் இவனுடைய சிருஷ்டி அதில் ஜீவ சிருஷ்டியைத்தான் நாம் நீக்க முடியுமே தவிர ஈஸ்வர சிருஷ்டியை நீக்க முடியாது நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜீவ சிருஷ்டியை நீக்கிட்டா ஈஸ்வர சிருஷ்டியை உள்ளபடி தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ஜீவ சிருஷ்டினால்தான் ஈஸ்வர சிருஷ்டியவே சரியாக என்ஜாய் பண்ண முடியல ரச முடிய அதில் இருக்கிறையோ துக்கத்தையோ ரசிக்கணும்னா ஜீவசிருஷ்டியைத்தான் நீக்கணும் ஆஹா ஆவரண சக்தியவே நம்ம இன்னொரு கோணங்களில் சில இடங்களில் சொல்ற பொழுது ஜீவசிருஷ்டிங்கிற பாஷையிலையும் பேசுவோம் அதனால ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி அகங்கார மமகார துர்குணங்கள் எல்லாம் ஜீவசிருஷ்டி சுகுணங்களும் ஜீவசிருஷ்டி தான் தப்பு இல்லை ஆனால் அது இடைஞ்சல் இல்லாத ஜீவ சிருஷ்டி ஆனால் ஈஸ்வர சிருஷ்டிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பிரபஞ்சம் இந்த சரீரம் அதனால தான் வேதாந்தம் படித்த பிறகு சரீரம் இருக்குது உலகம் இருக்குது அனுபவம் இருக்குது ஆனால் அது பாதிக்கா பாதிக்கப்படாமல் இருக்குது அது நம்மள உள்ளத்தை பாதிக்கிறதுனால நம்ம அதை பாதிச்சுட்டோம் ஞானத்தினால் அதை பாதி பாதிப்பண்ணிட்டோம் அதனுடைய சத்திய தன்மையை நீக்கிவிட்டோம் ஆகையினால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது ஆக ஆவரணசக்தியை பற்றி விளக்கமாக பேசும் பொழுது எப்படி ஆவரணசக்தி இருக்குங்கிறத சொன்னதுக்கப்புறம் ஒரு கேள்வி அவராகவே போடுற சாதாரணமாக ஆதாரம் மறைஞ்சு போனால் ஆரோப்பம் தெரியாது ஆதாரம் மறையலன்னா ஆரோப்பம் வரவே சான்ஸ் இல்லை ஆதாரம் மறைஞ்சாத்தான் ஆரோபம் உண்டாகும் ஆதாரம் மறையலன்னா ஆரோப்பம் வராது இங்கே வந்து ஆதாரம் மறைஞ்சு போச்சு ஆரோப்பம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் ஆதாரமே நமக்கு தெரியாத போது எப்படி ஆரோப்பம்னு கண்டுபிடிப்பீங்க இது ஆரோப்பம் அப்படின்னா ஆதாரம் தான் தெரியவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறது அதை இன்னும் கொஞ்சம் நன்றாக விளக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆதாரத்திலேயே ரெண்டு அம்சம் இருக்கப்பா சமாம்சம் விஷமாம்சம்னு இருக்குது விஷம அம்சந்தான் மறைக்கப்படுறது விஷம அம்சம் மறைக்கப்படுறதத்தான் நாம் கற்பனைன்னு சொல்கிறோம் சாமானிய அம்சம் வந்து அரியா ஆவரணசக்தினால் மறைக்கப்படுவதில்லை ஆவரணசக்தி முழுக்க முழுக்க பிரம்மத்தை மறைத்து விடுவதில்லை எனவே தான் விசாரம் செய்யும் பொழுது பிரம்மத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லாட்டி முழுக்க முழுக்க ஆவரணசக்தி மறைச்சிடுதுன்னு சொன்னால் வேதாந்த விசாரம் டீச்சிங் ஒன்றும் கிடையாது ஆகினால் ஆதாரம் சமம் விசேஷமா இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேஷமாமே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆதாரம் விசேஷ ஆதாரம் அப்புறம் ஆரோப்பம் மூணு மூணு விஷயம் சம ஆதார விசேஷ ஆதார ஆரோப்ப ஆவரணசக்தி கதம் கதம் காரியம் கருதி ஆவரணி கேவலம் விசேஷ ஆதாரமே ஆவருணோதி ஆவரணி வந்து விசேஷ ஆதாரத்தை தான் மறைக்கிறது ஆனால் அது விசேஷ ஆதாரத்தை மறைக்கிறதுனால என்ன உண்டாகிறது ஆரோப்பம் உண்டாகிறது விசேஷ ஆதாரத்தை மறைக்கிறதுனால ஆரோப்பம் உண்டாகிறது ஆக சம ஆதாரத்தை ஆவரணசக்தி மறைக்கிறது இல்லை விஷேஷ ஆதாரத்தை மறைக்கிறதுனால விக்ஷேபசக்தியான ஆரோபம் உண்டாகுறது புரியுதோ விசேஷ ஆதாரத்தை மறைக்கிறது ஆவரணசக்தி அப்புறம் ஆரோப்ப ஆரோபமாக இருக்கிறது என்னது அதான் விக்ஷேபசக்தி அதனால நமக்கு விசேஷ ஆதாரம் தெரிஞ்சு போச்சுன்னா கூட இந்த விக்ஷேபசக்தி நம்மளை ஒன்றும் பண்ணாது விக்ஷேபசக்திங்கிறது ஒன்றும் பண்ணவே பண்ணாது இந்த மூலா வித்யா பண்ணாது தூலா தான் ஏதாவது தூலா வித்யா தான் ப்ராப்ளம் இதுக்கு இன்னொரு பாஷை என்ன சொன்னால் தூலா வித்யா நிறைய சொற்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் தூலா வித்யா நாட் தூலா வித்யா தூலா வித்யாது தூலா வித்யாங்கிறது வேறே என்னது இதுதான் மூலா வித்யாங்கிறது சக்தி மூலா வித்யாங்கிறது அதுக்கு இன்னும் சொல்ல வேண்டியது நான் இந்த இடத்துல சொல்கிறேன் மூலா வித்தியா வந்து போகாது இதிலேயே அவாந்திர பேதங்கள் இருக்குது மூலா வித்யாவும் போயிடுறதுன்னு ஒரு ஒரு ஒரு கட்சி இருக்குது அது ஒரு டாபிக் அது ஒரு தனி ப்ர ப்ரக்ரியா பேதம் அத்வைதிகளுக்குள்ளே நான் சொல்றது மூலா இருக்கும் தூலா வித்யாதான் போய்டும் இது பற்றி இது பற்றிய விஷயங்கள் ஆத்ம ஆத்மபோதத்தில் விளக்கப்படுகிறது சில இடங்களில் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே பூர்ணத்துவம் சுத்தத்துவம் முக்தத்துவங்கிற அந்த விசேஷாதாரத்தை மறைக்கிறது அதுதான் ஐம்பத்தி ரெண்டாம் பாட்டிலையும் பாட்டோம் ஜகம் பார்த்தோம் ஜகமதில் இது எனும் சுட்டாம் சமானந்தான் மறைந்துடாது தெளிவாக புரிஞ்சுது விளக்கத்துக்கு பிறகு மிக இது கயிறாம் என்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் இதெல்லாம் நேற்றைக்கு பார்த்துட்டோம் அவருடைய பதவுரையை படிக்கிறேன் ஜமதில் உலகில் இது என் சுட்டு ஆம் மந்தாந்தகாரத்தில் எதிரே கிடக்கும் ரஜுவில் இது சர்ப்பம் என்பொழி என்னும் பொழுது என்பொழினா என்னும் பொழுது இது என்னும் என்று சுட்டப்படுவதான சமானந்தான் மறைந்திடாது சாமானிய ரூபம் மறையாது இது கயிறு ஆம் இஃது என்று இது ரஜுவாம் கயிறுங்கிறது தமிழ் ரஜ்ஜுங்கிறது சம்ஸ்கிருதம் கையிருங்கிற தமிழ் சொல்லுக்கு சம்ஸ்கிருத சொல்ல விளக்கம் தருகிறார் பொன்னம்பல சுவாமிகள் அப்போன்னா சம்ஸ்கிருதம் எவ்வளோ பாப்புலராக இருந்திருக்கணும் பார்த்துங்க அப்படி கூட சொல்லலாம் இஃது ரஜுவாம் என்று காணப்படும் விசேடந்தான் விசேஷந்தான்னா முஞ்சி ரூபமான முஞ்சி ரூபமான அந்த முஞ்சின்னு சொன்னால் சேர்ந்துருக்கு இல்லையா பிரி பிரியார் அந்த பிரிபிரியார் இருக்குது இல்லையா முஞ்சின்னா என்ன நிறைய கயிறை திரித்து பின்னி பின்னி இருக்குல்ல அதுக்கு பேர் முஞ்சின்னு பேர் முஞ்சினா பின்னி பின்னி இருக்கிறதுக்கு பேர் முஞ்சின்னு பேர் கயிறில் என்ன இருக்குது பார்த்தா தெரியுது ஏதோ பின்னி பின்னி பின்னி பின்னி சேர்த்துருக்கு ஆ அந்த முஞ்சி ரூபமான விசேஷ மிக மிகனா பெரும்பாலும் சில பேருக்கு சரியாக தெரியும் ஞானிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானம் இருக்கிற மாதிரி பெரும்பாலும் மறைந்து போகும் மிகங்கிறதுக்கு அர்த்தம் பெரும்பாலும் அதுபோல பகர் விசேஷமதாம் ஜீவன் கற்பித விசேஷமாக சொல்லா நிற்கும் ஜீவம் ஜீவபாவம் தோன்றொழி தோன்றொழினா தோன்றும் பொழுது தோன்று ஒளியெல்லாம் எழுதப்படாது தோன்றொழின்னா தோன்றும் பொழுது பகர் விசேஷம்தான் பகர் விசேஷம்தான்னா என்ன அர்த்தம் பகர் விசேஷம்னால் ஸ்ருதிகளெலாம் பகரப்பட்டிருக்கிற விசேஷ அம்சம் ஸ்ருதி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறதுனுடைய விசேஷ அம்சத்தை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற விசேஷ அம்சத்தை தெரிஞ்சிருக்கிற அம்சம் என்னது சாமானிய அம்சம் தெரியாத அம்சம் என்ன விசேஷ அம்சம் சாஸ்திரத்தினால் உபதேசிக்க தெரிஞ்ச அம்சமாக தெரியாத அம்சமாக தெரியாத அம்சம் தெரிஞ்ச அம்சத்தில் இருக்கிற அம்சம் தெரிஞ்சிருக்கிற அம்சத்தில் இருக்கிற விசேஷ அம்சம் தெரிஞ்சிருக்கிற அம்சம் சாமானிய அம்சம் அதனால் பகர் விசேஷ மதாம் பகர் விசேஷ மதம் ஜீவன் கற்பித விசேஷமாக சொல்லா நிற்கும் ஜீவபாவம் தோன்றொழி சாஸ்திரங்களில் இது இது கற்பனைன்னு சொல்லுகிறது எதை கற்பனைன்னு நாம் எல்லோரும் உண்மையில் பிரம்மம் இந்த சரீரம் மனசு புத்தி ஜீவத்தன்மையே கற்பனை நான் ஒரு ஜீவன் நான் அனந்த கோடி காலமாக பிறந்திருக்கிறேன் இனியும் சரியாக இல்லை என்றால் பிறப்பேன் இதெல்லாம் வியாபகாரிக திருஷ்டி அதெல்லாம் தேவை அதெல்லாம் சமுதாயத்துக்கு தேவை உபதேசத்துக்கு தேவை அப்படி இருந்தால் தான் புண்ணியபாபத்துக்கு பயப்படுவாங்க அதனால தான் வேதாந்தத்தை கதவை சாத்தி வச்சுன்னு சொல்லுன்னா கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னே ஏன்னா இருக்கிற தப்பு போகாத இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுடுவான் அப்படின்னா ஆனால் உண்மையிலே கடைசியில் நமக்கு அதுலேயும் அபிமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேதாந்தம் பேசுகிறது அது இதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற ஃபிலாசபில இதுதான் இந்த ஃபிலாசபி ஒன்று தான் இப்படி பேசுகிறது வேறு யாரும் எந்த இதுலேயும் தெய்வீகமாக இவ்வளோ அழகாக இந்த விஷயத்தை சொல்கிறது இல்லை பார்த்தா பெரிய பரம நாஸ்திக கொள்கை மாதிரி தெரியும் நாஸ்திகம் இல்லை பரம ஆஸ்திகமாக இருந்து அந்த ஈஸ்வரனையும் வந்து எந்த அளவில் புரிஞ்சிக்கணுங்கிறத சொல்லக்கூடியது நம்முடைய மதம் இதனால பகர் விசேஷமதாம் ஜீவன் கற்பித விசேஷமாக சொல்லான் இருக்கும் சொல்லப்படுகின்ற அர்த்தம் ஜீவபாவம் தோன்றொழி அகம் எனும் சமானந்தன்னை அப்படி இருக்கும் பொழுது பகர் விசேஷமதாம் ஜீவந்தன்னை ஜீவன் அப்படின்னு நாங்கள் தெரியாம நிறுத்திட்டார் ஜீவந்தனை அகமனும் சமானந்தன்னை யான் உடனும் சாமானிய ஆதாரத்தை அஜானம் மறைத்திடாது அஜ்ஞானம் வரைத்திடாதுங்கிறதுக்கு பதில் என்ன ஆரணக்தி மறைக்காது அப்படின்னு சொல்லுக்டா ஆவரணி மறைக்காது பரம் என்னும் அதனை மூடும் யான் சேதனம் ஆனந்த வியாபக நித்திய நித்தியக்கப்புறம் ஒரு கமர்ந்தான் நல்லது சுத்த நித்திய முக்த ரூப பிரம்மம் என்னும் விசேஷ ரூபத்தையே மறைக்கும் மறைக்கும் இப்போ இது படித்தாச்சோ நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்போது போயிடலாமா அந்த பக்கம் சரி ஆ என்னால் அதில் யாரோ ஒருத்தருடைய உரை வேற தப்புங்கிறார் அவ் உரைக்காரர் கூறியது யாது கருதியோ அருகிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் ஆத்தன்டிக் பர்சன் ஞாபகம் இந்த பொன்னம்பல சுவாமிகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆத்தண்டிக் ஆத்தண்டிக்குங்கிறது என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப நம்பத்தகுந்த உரையாசிரியர் மரபு வழியாக எழுதக்கூடிய உரையாசிரியர் யாரோ தப்பாக எழுதியிருக்காங்கன்னு அப்போவே தெரியுது அதுதான் அப்படிலாம் சொல்கிறாரு விட்டுடும் இனி அடுத்த பாட்டுக்கு போகலாம் இதில் ஒரே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இவருடைய வடிவேல் சட்டியாருடைய உரையில் ரொம்ப அருமையான பாயிண்ட் ஒன்று சொல் சின் வடிவமாக நல்லா கவனிச்சு ஆன்மா நெர்விசேஷ் வடிவமாகலின் அதுவமும் விசேஷ வடிவமும் அன்றாம் அது நெர்விசேஷ் சின்மாத்திர வடிவமாகலின் அது சாமான்யம் சாமான்ய வடிவமும் விசேஷ வடிவமும் அன்றாம் அங்கனமாயினும் அகுது ஆவரணத்தால் சாமானிய விசேஷ வடிவமாக தோன்றுகின்றதென இன்று இங்கு ஊகித்து அறியத்தக்கதாம் புரிஞ்சுக்கணும் உண்மையிலே சாமானியம் விசேஷங்கிறது எதுனாலும் சொல்ல வேண்டி வருது ஆவரணசக்தினால்தான் வருது ஆவரண சக்திங்கிறது ஒன்று இல்லைன்னா சாான்யம் விசேஷம் பேச வேண்டி இருக்குமோ பேச வேண்டியிருக்காது ஆகையினால அந்த சத்தன்மைக்கும் வியாபகத்தன்மைக்கும் பேதம் இருக்கா அபேதம் இருக்கா ஆனால் வியாபகத்தன்மை மறைக்கப்படுகிறது சத்தன்மை தெரிகிறது புரியுதோ நான் பேசுகிறது சத்துங்கிறது இந்த இருப்புங்கிறது மறைக்கப்படுவதில்லை ஆனால் அந்த இருப்பாக இருப்பது எங்கும் நிறைந்தது பூர்ணமானது கால தேசத்தை கிடந்ததுங்கிறது புரியிறதோ புரியலை ஆவரண சக்தி தான் சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் ஒரு தன்மையை கொடுக்கறது உண்மையிலேயே அதுக்கு சாமானிய விஷ் சாமானிய ஆதாரத்தன்மையோ விசேஷ ஆதாரத்தன்மையோ கிடையாது ஆரோபமே கிடையாதுன்னா ஆதாரம் எங்கே ஆரோபத்தை நெகேட் பண்ணுறபோது ஆதாரத்துவம் ஆதாரத்தன்மை கிடையாது அப்போ இதில் இப்போ அப்போ தான் அத்வைதம் சித்திக்கும் இல்லாட்டி ஆரோபம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அத்வைதம் சித்திக்குமோ சித்திக்கந்தான் அதனால் ஆரோப்பம் மிச்சியான்னு சொன்னால் ஆதாரத்தன்மையும் மிச்சம் வஸ்து மிச்சம் இல்லை பொருள் பொய்யல்ல அந்த பொருளுக்கு நாம் சொல்லப்படுகின்ற ஆதாரத்தன்மை அதுவும் மாயத்தோற்றமே என்று உயித்து உணரத்தக்கது அதனால் இது உபதேசத்துக்காக சொல்கிறது புரிய வைக்கிறதுக்காக விஷயம் புரியிற போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிட போகிறது இந்த சாமானியம் விசேஷம் சொல்கிறதே கூட டீச்சிங் கா உண்மையிலேயே அது வந்து சாமானிய விசேஷத்துக்கும் உட்பட்டது கிடையாது சாமானியம் விசேஷங்கிற சப்தமே யோசிச்சு பாருங்க சத்தியம் கிடையாது விவகாரத்து உபதேசத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கு வஸ்துவை புரிய வைக்கிறதுக்காக சொல்லாமல் சொல்லுவதற்காக சொல்லி சொல்லாமல் ஒரு போர்ஷனை சொல்கிறோம் இன்னொரு போர்ஷன் சொல்லாமலேயே விளங்குறது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல்லாமலேயே விளங்குறது எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னால் சொல்ல சொல்லாமலேயே சில உண்மைகள் விளங்கும் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொன்னால் சொல்ல முடியாத சொல்லாம சொல்லாவிட்டாலும் சொல்ல முடியாமல் போனாலும் அந்த சொல்லாத பொருள் விளங்கும் அவ்வளோதான் விளங்கும் விளங்குறத ரொம்ப புரியுறதில்லை ஆமாம் சுவாமி வஸ்து இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை என்ன நான் தான் நல்ல பிரமாணம் தினம் தூக்கம் இருக்கேன் நான் இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியல ஆனால் இருக்கேனே இருக்கேங்கிறது நினைக்க முடியல சொல்ல முடியல ஆனால் இருக்கேனு இதை விட என்ன பிரமாணமானும் நன்றாகவே புரியும் அடுத்தது ஆபரண சக்தியின் ஸ்வரூபத்தை அறிவித்து அகுதே ஜனனத்திற்கு மூல காரணமாம் என்று ஐம்பதாம் செய்யுளில் கூறியதை சீடன் வினாவை முன்னிட்டு சுருதி யுக்தி அனுபவங்களால் அறிவிக்கத் தொடங்கள் இப்ப இத்தனை சொன்னது என்ன ஆவரண சக்தியினுடைய தன்மை விளக்கப்பட்டது அதாவது நாற்பத்தெட்டாவது பாடலில் ஆவரணசக்தியை விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று சீடன் கேட்டுக்கொண்டான் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பதாவது பாடலில் ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி இத்தனை நான்கு பாடல்களில் ஆவரணசக்தியின் தன்மையை விளக்கிச் சொன்னார் உண்மையை அறிய ஒட்டாமல் தடுப்பது ஆவரணசக்தி அது எப்படி உண்மையை ஒட்டா அறியாமல் தடுக்கிறதுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க உண்மையை மறைச்சு விடுறதில்லை அதே சமயம் உண்மையை மறைக்காம இருக்கிறது இப்படி நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க அது உண்மையை மறைக்கிறது இல்லை அதனால தான் உபதேசம் என்ன புரியுது விசாரம் பண்ணாத வரைக்கும் உண்மையை மறைச்சிருக்கு விசாரம் பண்ணின பண்ணின பிறகு உண்மையை மறைக்கலைங்கிறது தெரியுது அதனால் அந்த உண்மையிலையும் ஒரு அம்சத்தை தான் மறைக்கிறதே தவிர ஒரு அம்சத்தை மறைக்க முடியல பிர மகிமை ஒரு அம்சத்தை தான் மறைக்க முடிகிறதே தவிர இன்னொரு அம்சத்தை மறைக்க முடியலை சக்தியின் சொரூபத்தை அறிவித்து அகுதே ஜனனத்திற்கு மூல காரணமாம் என்று ஐம்பதாம் செய்யுளில் கூறியதை ஊன்றிய பவியாதின்னு சொன்னார் இல்லையா அந்த வார்த்தையை சொல்ற அகுதே ஜனத்துக்கு மூல காரணமாக ஊன்றிய பவியாதி உண்டாக்கும் உபாதி இதே அந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற சம்சார ரோகத்தை உண்டு பண்ணுற உபாதின்னு சொன்னார் ஐம்பதாம் செயலில் கூறியதை சீடன் வினாவை முன்னிட்டு இப்போ சீரன் கேட்க போகிறான் ஸ்ருதி யுக்தி அறிவிக்க தொடங்க அதனால் ஏன் வந்து விக்ஷேப சக்தியை ப்ராப்ளம்னு சொல்லாமல் ஆவரண சக்தியை ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க விக்ஷேபசக்திய பிரச்சனைன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆவரண சக்தியை ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே அதனாலதான் என்ன அந்த பாட்டில் என்ன பார்த்தோம் அந்த அதாவது தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் அது விக்ஷேப சக்தியை சொல்லாம இந்த ஆவரண சக்திக்கு ஏன் இவ்வளவு பிராத்தியம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் பஞ்சகோஷம் ஜீவனும் ஜகத்துமாகி ஜனித்த விக்ஷேபமன்றோத்துமாக ஆவரண்தானே பாள் அனர்த்தம் என்று உரைத்ததேதோ தானே பாறைத்ததே மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் எப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாட்டு கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் தோன்றாமல் கெடுத்தது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்திதியை அகம் சுத்த சைதன்ய சுரூபா எல்லாம் ஒன்னு அத்வைத்தூபமான கேவல நிலைனா என் அர்த்தம் எதையும் சார்ந்திராத கடவுளையும் சார்ந்திராத நல்லா புரிஞ்சுங்க கடவுளையும் சார்ந்திராத கடவுளையும் சார்ந்திராத நிலைக்கு போக வேண்டுமானால் கடவுளை சற்று காலம் சார்ந்திருக்க வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு சார்பு உணர்ந்து சார்பு கிட ஒழுகின் மாற்றழித்து சார்தரா சார்ந்தரும் நோய் எத்தனை ஒரு குரலில் பாருங்கள் எத்தனை சார்பு பாருங்கள் சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரும் நோய் இந்த ஒரு குரல் போகும் திருக்குறள் உலகத்தையே ஆட்டி நிறைய குரல் இந்த மாதிரி இருக்குது அது இந்த ஒரு குரல் சார்பு உணர்ந்து எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து சார்பு கட ஒழுகின் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற சார்புகள்லாம் இருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தில் ஒழுங்காக இருந்தா சார்பு கிட ஒழுகின் மற்ற அழித்து நமக்கு அதில் இருக்கக்கூடிய சார்புகளையெல்லாம் அழித்து சார்தரா சார் தரும் நோய் சார்தரா சார்பினால் உண்டாகும் துன்பங்கள் நம்மை சாராது இதை விட எவ்வளோ அழகாக சொல்ல தெய்வ தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு சொன்னால் இதுக்கு உண்மைதான் இந்த மாதிரி சொல்ல முடியாது அதனால் தெய்வப்புலவரனே அவருக்கு பேர் பொய்யா மொழின்னு பேர் திருக்குறளுக்கு பேர் பொய்யாமொழி இது ஒன்றும் ஒரு நாளும் பொய்க்க முடியாது எவனாலே இதை பொய்னு சொல்ல முடியாது அதனால தான் அது பொய்யாமொழி திருவள்ள சொன்னதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது சொல்கிறவனை வந்து சொல் அப்படி சொல்கிறதா இருந்தால் அவன் வந்து திருக்குறளை படிக்கவே இல்லைன்னு அர்த்தம் இங்கிருக்குள்ள படிக்கவே இல்லைன்னு அர்த்தமே கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் நான் வந்து தந்திரமான நிலையை தெரிய முடியாமல் பண்ணி என்னை வந்து கெடுத்ததே பஞ்சகோஷம் தானே இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள் தானே ஜீவனும் ஜகத்துமாகி ஜனித்த விட்சேபமென்றோ ஜீவத்தன்மையும் ஜகத்தன்மையும் கொடுத்தது இந்த விட்சேபத்தினால் வந்தது ஜனித்த விட்சேபமன்றோ பாருங்கள் ரஜ்ஜுவின் விசேஷ ரூபத்தை சர்ப்பம் போல விளங்க விட்டாமல் விடைக்க விடமாட்டேங்கிறார் பார்த்துடா ரஜ்ஜுவின் விசேஷ ரூபத்தை சர்ப்பம் போல விளங்க வெட்டாமல் மறைத்து கெடுத்தது பஞ்சகோஷம் அந்த எதெல்லாம் திருஷ்டாந்தமும் பிராக்கெட்டில் போட்டு விடுறார் பிரம்மாண்டம வைக்கிய ஸ்திதியை விளங்க வெட்டாமல் மறைத்துக் கெடுத்தது அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்து விடுறார் அவர் நிறைய விளக்கம் சொல்லிவிடுறார் பதவுரையிலேயே விளக்கம் கொடுத்து அவர் அதுதான் அவருடைய சிறப்பு ரஜ்ஜுவின் விசேஷ ரூபத்தை சர்ப்பம் போல விளங்க விட்டாமல் மறைத்துக் பஞ்சகோஷம் ஜீவனும் ஜெகத்துமாகி அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் என்னும் பஞ்சகோஷங்களும் அவற்றின் அபிமானியான ஜீவனும் ஆகாஷாதி ஜகத்துமாய் ஜனித்த உண்டான விக்ஷேபமன்றோ விக்ஷேபசக்தி அல்லவா இங்கனம் அதுவே கொடியதாக இருக்க இவெல்லாரும் நம்ம சொல்ற மாதிரிதான் அவன்தான் என் பிரச்சனைக்கு ப்ராலம்னா அந்த பிரச்சனைக்கு உயிரை கொடுத்து வச்சுருக்கிற நீதான் ப்ராப்ளமே தவிர அவன் பிரச்சனைக்கு காரணமும் இல்லை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லை சில சில சமயம் சொல்கிறோம் அவனுக்கு உபதேசம் பண்ணுற போது சொல்கிறோம் வரும்போது சொல்ல முடியாது நம்ம மாட்டிப்போம் அவன்தான் காரணம் இவன்தான் காரணம் உண்மையிலேயே நன்றும் தேதும் பிறர் தரவாரா கணியன் பூங்குன்றனார் நல்ல நன்றும் தேதும் பிறர் தர வாரா யாரும் கொடுக்க முடியாது இவன் தான் காரணம் அவன் தான் பாருங்க எந்த ஒரு மேட்ரை எடுத்து பாருங்க எந்த விஷயத்தை கேட்டாலும் டக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து நான் வந்து உங்கள் பேரில் ஒரு குறைய சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அது முடியாது உடனே அதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லி சொல்லணும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் அதுக்காக வேண்டி இருந்துட்டு அப்புறம் எனக்கு தெரியாமல் போயிடுவேன் சொல்லணும் ஆனால் அதே சமயம் சொல்கிற போதே அதை வந்து உடனே கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேட்டுட்டு கொஞ்சம் கேட்குறிங்களா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிற போது நம்ம ரியாக்ஷன் இல்லை அது ஆக்ஷன் நீங்கள் என்னை குறை சொல்கிறீங்க சொல்லுங்கள் நான் இன்னும் குறை சொல்கிறத பற்றி குறையாக நினைக்கல என்ன ஒரு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆக்ஷன் பேர் என் நான் அப்படிலாம் கிடையாது அவன் பண்ணான் அப்படின்னா அதுக்கு பேர் ரியாக்ஷன் புரியுதா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் வித்தியாசம் புரியணும் போது இல்லையா விஷயம் சொல்கிறேன் பொறுமையாக கேட்குறீங்களா அவங்க சொல்லிவிட்டு உண்மையிலேயே அடியன் இந்த காரியத்தை செய்யவில்லை அவர் வந்து இப்படி பண்ணினார் அதனால் அது இப்படி ஆகிப்போச்சு இதை தாங்கள் உணர வேண்டும் புரிய வேண்டும் தெளிய வேண்டும் அறிய வேண்டும் அப்படின்னா அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் ஒன்றும் பிரச்சனையே வராது நம்ம இது சொல்லப்போனால் நம்ம வந்து கற்க கசடரை கற்பவை கற்றவின் நெற்க அதற்கு தக இல்லாட்டி படிச்சு என்னத்தை பண்ணுறது கற்றதனால் ஆயவையன் எண்கொண் என்ன பிரயோஜனம் அதனால் நம்ம அப்பா அப்பப்போ அதையும் நினச்சிக்கணும் அதனால் அதெல்லாம் நினச்சிக்கணும் எல்லாம் படித்து புஸ்தகத்தில் எழுதி வச்சு நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன்னா கோர்ஸில் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதை காட்டிலும் பல மடங்கு மோசமாக இருக்கேன்னா அப்புறம் என்ன சொல்கிறது அதனால் விக்ஷேப சக்தி அல்லவா இங்கே நம்ம அதுவே கொடியதாக இருக்க எனக்கு இதுலேருந்து அதுக்கு போனேன் நான் இது ரியாக்ஷனாக ஆக்ஷனாக கேட்டுருவாங்க அதனால் வந்து இங்கனம் அதுவே இங்கனம் அதுவே கொடியதாக இருக்க அதுவே கொடியதாக இருக்க எதுவே கொடியதாக இருக்க விக்ஷேபம் தானே கொடியதுங்கிறா எப்படி உலகந்தான் பிரச்சனைங்கிறான் நாம் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கப்படாதோ அதுவே கொடியதாக இருக்க ஆவரணம் தானே ஆவரண சக்தி தானே பால் என்றும் உயிர்கள் உள்ளத்து உள்ள வெளி குருடாம் வண்ணம் மறைத்து பாழாக்கிற்றென்று நாற்பத்தி ஒன்பதாம் செய்யொழிலும் இதுதான்ப்பா என்னை பாழா படுத்துது அப்படின்னு சொல்லி எதை பார்த்து சொல்கிறோம்னா ஆவரண சக்தியை சொல்கிறோம் ஆவரண சக்தி தான் பாழாக படுத்துறது அனர்த்தம் என்றும் அதுக்கு உடனே ஒரு சொல்ல பாருங்கள் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதீதே என்றும் இதுதான் ஆசிரியர் உரையாசிரியருடைய சிறப்பு கரெக்டாகங்கிறது கொண்டு வர்பாருங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது அப்படியே அல்வா ஒழுங்குற மாதிரி ஸ்லோகத்து பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இதை கனெக்ட் பண்ணுற பாழுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த வார்த்தையே உயிர்கள் உள்ளத்து உணர்வொழி குருடாம் வண்ணம் மறைத்து பாழாக்கிற்றென்று அதுலேயே சொல்லப்பட்டது அப்புறம் அனர்த்தம் என்றும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே என்ற ஐம்பதாம் செய்யலிலும் உரைத்தது ஏது அருளியது யாது காரணம் உருளைத்தது ஏனோ அதைப்போய் ஏன்னு சொன்னீங்களோ அப்படி உரைத்தது உரைத்தது ஏதோ உரைத்தது ஏது அருளியது யாது காரணம் அதுக்கு என்ன ஹேத்துங்கிறதத்தான் ஏதுங்கிற ஏதோங்கிறது இருக்கு இதில் உரைத்தது ஏதோ உரைத்தது ஏனோ இப்படி சொல்லலாம் உரைத்தது ஏனோ உரைத்ததற்கு என்ன காரணம் இந்த இடத்துல ஹேத்துன்னா என்ன உரைத்ததற்கு யாது காரணம் என்ன காரணத்தினாலும் அப்படி சொன்னீங்க மே வரும் குருவே என்று கிடைத்தற்கரிய ஆச்சாரியரே என்று தெரிகிறது அந்த காலத்துலையும் ஆச்சாரியர்லாம் சரியாக கிடைக்க மாட்டார்னு தெரியுது எந்த காலத்துலேயும் நல்ல டாக்டர் கிடைப்பாரா அது மாதிரி அந்த அதே மாதிரி உலகத்தில் வந்து நல்ல டாக்டர் கிடைக்கிறது நல்ல குரு கிடைக்கிறது எல்லாமே கஷ்டம் அதனால் ஆச்சாரியரே என்று வினாவிடின் வினாவிடின் வினாவிடின் கேட்பாயே ஆனால் மகனே கேளாய் மைந்தா அதற்கு உத்தரஞ்ச் சொல்லுதும் உத்தரம் சொல்லுதும் இதெல்லாம் அந்த காலத்து பாஷை உத்தரஞ்ச் சொல்லுதும் சொல்லுத திருநெல்வேலி அது சொல்ல கதைக்க சொல்ல அதுமாதிரி அது அந்த பாஷை அது நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாஷையும் இப்படிலாம் நல்லா இருக்கும் சோறு துண்ணையாம திருநெல்வேலியில் இது திருவண்ணாமலை சோறு துண்ணையா நாஷ்டா என்ன சும்மா காலமுறை நாஷ்டானா எனக்கு முத முதல்ல நாஷ்டானா என்னென்னே தெரில அப்புறம் தான் தெரிஞ்ச காலை பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு மலையாளி தெரியல அது ஹிந்தி லாங்குவேஜ் நாஷ்டாங்கிறது மெட்ராஸில் வந்து ஹிந்தி இங்கிலீஷு இந்த ரிக்ஷாக்காரன் மூணு பாஷையும் சேர்த்து பேசுவான் ஒரே நேரத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன அதுக்கு தனி டிக்ஷனரியே போடணும் தனி டிக்ஷனரி சொல்லப்போனால் அது ஒரு லாங்குவேஜாகவே தனியாக அனவுன்ஸ் பண்ணிவிடணும் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் தமிழ்லேயே தமிழ் உட்பிரிவுகள் அதனால் வினாவிடின் கேட்கில் மகனே கேளாய் மைந்தா அதற்கு உத்தரம் சொல்லுதும் என்று நாம் உடல் என்னும் மாசால் நாம் உடல் என்னும் மாசால் என்ன மாசு அழுக்கால் ஞானக்கன் குருடாய் போகும் என்றும் கரச்சரணாதி கரணாஜ கரண கரச்சரணாதிமட்டா நான் இவன் என்னும் காணும் திறமதுதானே மூன்றாம் அகங்காரம் ஜகத்தோர்க்கெல்லாம் உரியதாம் மிகவும் பொல்லாது உர்பவமென்னும் நச்சு மரம் எழும் மச் நச்சு மரம் எழும் மூலமாகும் பவம் என்னும் நச்சு மரம் எழும் மூலமாகும் இப்படி படிக்கணும் கொஞ்சம் எனக்கும் புரியும் அதனால் நச்சு பவம் என்னும் எழும் மூலமாகும் துன்பம் என்னும் நஞ்சாகிய மரம் எழுவதற்கு காரணம் என்னன்னா கரச்சரணாதி மட்டில் மட்டாம் நான் இவன் என்று கா நான் இவனுக்கு உடம்ப நினச்சுக்கிறேன் ஸ்திரமதுதானே மூன்றாம் அகங்காரம் ஜகத்தோர்க்கெல்லாம் உரியதாம் மிகவும் பொல்லாது ரொம்ப ரொம்ப பொல்லாது எது இதில் இருக்கிற அபிமானம் எழு உலகாகும் என்றும் வாசிட்டம் விட்சேபசக்தியைத்தானே சொல்லாததாக சொல்லி இருக்கின்றதல்லாமல் ஆவரணசக்தியை அங்னம் சொல்லவில்லையே என்பான் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித்த விட்சேபம் என்றோ ஆவரணம்தானே பாள் என்று உரைத்தது ஏதோ என்றான் ஆக என்னால் ஏன் ஆவரணசக்தியை போய் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இனி நாற்பத்தி பாட்டிலிருந்து நாற்பத்தி ஏழாவது பாட்டிலிருந்து இவரோட புஸ்தத்தில் ஐம்பத்தி நாலாவது பாட்டில் இருந்து ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி ஏழாவது பாட்டு வரைக்கும் ஐம்பத்தி நாலு முதல் வரைக்கும் ஆவரணசக்தி தான் பந்தத்துக்கு ஹேத்து மோக்ஷத்துக்கு ஹேத்து ஹேத்து இல்லை உபகாரமாக இருப்பது அனுகூலமாக இருப்பது விக்ஷேப சக்தி ஆகினால விக்ஷேபசக்தி பந்தத்துக்கு சாட்சாத் ஏதும் இல்லை ஆனால் மோட்சத்துக்கு பரம உபகாரமாக இருக்குது அதனால் விக்ஷேப சக்தியில் தோஷம் இல்லை ஆவரணசக்தியில் தான் தோஷம் ஆவரணசக்தியைத்தான் நீக்கணும் என்று உபதேசிக்கப் போகிறார் அடுத்த பாடலில் ஸ்ருதி யுக்திகளால் ஆவரணசக்தியின் பிரதிகூலத்தையும் விக்ேபசக்தியின் அனுகூலத்தையும் கூறுகின்றார் இது ஒன்று போருமே இப்படி எழுதினா போறேன் இதுதான் இதுதான் வந்து ரத்ன சுருக்கமான உரை என்ன ரத்னம்னால் என்ன இருக்கும் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது பிரகாசம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மதிப்பு எவ்வளவு அது மாதிரி ரத்தன சுருக்கம்னு ஒரு பழக்கம் உண்டு ரத்ன சுருக்கமாக சொல்கிறீங்களே அப்படின்னு ரத்னம் ரத்னம் போல சுருக்கமாக சொல்ல நீங்கள் சுருக்கமாக சொன்னாலும் உள்ளே போய் பதியுறதுன்னா அது மாதிரி ஸ்ருதி யுக்திகளால் ஆவரணசக்தியின் பிரதிகூலத்தையும் பிரதிகூலம் ஆனால் அதே மாதிரி விக்ஷேபசக்தியின் அனுகூலத்தையும் கூறுகின்றார் விக்ஷேப சக்தி மோட்சத்துக்கு அனுகூலம் ஆவரணசக்தி மோட்சத்துக்கு பிரதிகூலம் பிரதிகூலம்னா பிரதிகூலம் அனுகூலம் பிரதிகூலம் அனுகூலம்னு சொன்னா அனுகூல ஏதாவது பாட்டத்தை பாருங்க அனுகூலம் அனுகூலம்னா உபகாரமாக இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கு இடைஞ்சதா இருக்கு தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகணின் இருக்கு அர்த்தம் போட்டுக்கார் அவர் காண் நீ போட்டிருக்கார் அது வந்து இந்த நீ வந்து நீட்டணும் அதுல சு நீட்டணும் அந்த புசத்துல காணின் ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசியாலுண்டோ மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிகப் பொல்லாதே தோற்றமாம் சத்திதானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் காகும் காண் நீ கான் ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசியால் உண்டோ மாற்றமென் உரைப்பேன் மறைப்பது மிக பொல்லாதே அழகா சொல்லிட்டார் விஷயத்தை தோற்றமாம் சக்திதானும் விக்ஷேபரூபமான சக்தியும் துன்பமாம் பவமானாலும் அவிவேகி கற்கு புண்ணிய பாவ வசத்தால் துன்பமயமான ஜனனத்திற்கு காரணமாயிருப்பினும் ஏன்னா அது காரணமாக சொல்கிற போது இல்லைன்னு சொன்னால் புரியாது அவனுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் சொல்கிறார் வந்து சொல்கிறார் இந்த பாருங்க சுவாமி அந்த இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நான் அமைதியாக பாடம் படிக்க முடியாது உருப்பிட முடியாது மேலுக்கு வர முடியாது நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் அது உண்மையாக பொய்யா உண்மை ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கார் அவர் சொல்கிறார் அதுதான் உண்மை அது வந்து வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திகமாக பார்த்தோம் ஆனால் அதாவது வியாபாரிகத்துக்குள்ளேயே வியாவகாரிக வியாபாரிக்கம் வியாபாரிக பாரமார்த்திகம் வியாபகாரிக வியாபாரிக்கம் வியாபாரிக பாரமார்த்திகம் அப்புறம் ரெண்டும் நீக்க போகிறோம் அது வேறு விஷயம் வியாபாரிக பாரமார்த்திகம் என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் இவருக்கு பிடிக்கல அதுதான் காரணம் இந்த பாருங்க இவர் இவர் பார்த்தா உங்களுக்கு நல்லவர் மாதிரி தெரிகிறார் என்ன இவரை பற்றி போக போக புரிஞ்சுவிங்க அப்படிங்கிறார் ஒருத்தர் அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் இவருடைய தப்பான அபிப்பிராயமாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு இதான் வேலை பின்னாடி ஒரு பின்னாடி போய் இவர் எப்படி அவருக்கு இவர் அவருக்கு இவர் அடைஞ்சல் பண்ணுறாரு இதான் வேலை நமக்கு அதை அப்படின்னா மற்ற வேலையை பார்க்க முடியுமா பர்பஸ் சர்வாகுமா நடக்காது சொல்கிறபோது சாதாரண ஜனங்கள் சொல்கிற போது அதான் அது வார்த்தை போட்டோம் அவிவேகற்கு அபிமான ரூபமாய் புண்ணிய பாப வசத்தால் துன்பமயமான ஜனனத்துக்கு காரணமாக இருப்பினும் துன்பத்துக்கு காரணம் உலகம்தான் உடம்பும் உலகம்தான் உடம்பு இருக்கிறதுனாலையும் உலகம் இருக்கிறதுனாலேயும் தான் துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து திருஷ்டாந்தத்துக்கு தான் அதை சொன்னேன்ப்பா இங்கே ப்ராப்ளம் இங்கே உடம்புலேருந்தே ஆரம்பிக்கிறது அதனால் இந்த பஞ்ச கோஷங்களும் உலகமும் தானே பிரச்சனை அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆனால் சாமான்யமாக அது அது வந்து அது மேலெழுந்த வாரியாக அப்படி தெரிகிறது சாமான்யமாக அப்படி தெரிகிறது ஆனால் உண்மையிலே துன்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமோ அது இல்லைங்கிறார் தோற்றமாம் சக்தி தானும் தோற்றமாம் சக்தினா அர்த்தம் விக்ஷேப சக்தி தானும் அது அவங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் புண்ணிய துன்பமான தனத்துக்கு காரணமாக இருப்பேன் வந்து சங்கராச்சாரியர் இருந்த வ விளக்கத்தில் சொல்லார்வங்க என்ன அழகாக சொல்லார்வங்க தர்க்கசாஸ்திரத்தை அழகாக வச்சுன்னு மனசில் வச்சுன்னு சொல்கிறார் உலகத்தில் யார் பெரியவன் இந்த உலகத்திலேயே மிக பெரியவன் யார் அப்படின்னு கேட்டான் நிறைய கோடி கோடி ரூபாய் பணம் வச்சுருக்கவன் தான் பெருசுன்னா அப்புறம் இன்னொருத்தஞ்சவா இல்லை இல்லை ரொம்ப படித்தவன் தான் பெரிய ஆளுன்னா என்ன அழகாக அதை லாஜிக்காக கொண்டு போகிறார் கவனிச்சிங்களே இந்த தர்மங்கிற கேசிட்டு மறந்துருக்கும் உங்களுக்கு அதில் வரும் இப்போ சொன்னால் ஞாபகத்துக்கு வரும் அதுதான் மனசனுடைய சக்தி மற்ற ஸ்மிரு ஞானம் அபோக நினச்சா நினைப்பும் நானே மறப்பும் நான் எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கார் பகவான் உள்ளுக்குள்ள உடனே சொல்ற சொல்ற என்ன அழகாக சொல்கிறார் யார் பெரியவன் கேட்டால் பணக்காரன் தான் பெரியவன்பான் படித்தவனை கேட்டால் சொல்லுவான் என்னத்த பணம் இருந்து என்ன சார் பிரயோஜனம் கையெழுத்துக்கூட போட தெரியாதவனுக்கு படிப்பு தான் சார் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவான் இன்னொருத்தன் கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வரணும் பதவியில் இருக்கிறதான் பெருசு நாளைக்கு எதா ஒன்றுனா எங்கிட்ட தானே வரணும் நிறைய பேர் படித்தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டெலாம் ரவுடிகிட்ட போய் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் மந்திரி ஆகிட்டார் ஒருத்தர் அவர் ஒரு காலத்தில் பேட்ட என்று பிரசித்தமானவர் அவர் மந்திரி ஆகிட்டார் அவர் வீட்டு வாசலில் காற்றுன்னு உட்காந்துட்டு இருக்கார் ஏன்னா இவன் படி படிக்காத ஆளான்ண்ணா எவ்வளோ லண்டன்லாம் போய் படித்தாள் படத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லை ஆனால் அவர் போய் அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு சேங்ஷன் வாங்கணும் கையெழுத்து வாங்கணும்னு அவருக்கு பைசா கொடுத்து சரி பண்ணுறதுக்கு அவருக்கு அவர் அவர் அவரோட பங்களா வாசலை உட்காந்துருக்கார் காத்துட்டுருக்கார் இப்போ பதவியில் இருக்கிறவன் பதவி தான் சின்ன சின்ன இவங்க ரெண்டு பேரும் நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது படித்தவனாக இருந்தாலும் சரி பதவியில் இருக்கிறவனும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி எங்கிட்ட வரலனா வேலை நடக்காதுன்னு அவன் சொல்கிறான் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய விஷயம் தான் இதெல்லாம் பெரிய விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுனா சாதாரண விஷயமா எவ்வளோ அவஸ்தைப்பட்டு பணம் சம்பாதிச்சிருக்கான் அதே மாதிரி படிக்கிறதுன சாதாரண விஷயமா எத்தனை கஷ்டப்பட்டு தாத்துவெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்திருக்கான் படிப்பு பெரிய விஷயம் இல்லையா படித்ததும் பெரிய விஷயம்தான் பதவி என்ன சாதாரண விஷயமா பண்ணிக்கணுமா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு வருமோ வராதோ இன்னும் பயந்து கடைசியில் ஒரு வழியாக வந்து பதவி வந்து இந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தினம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்ட்டுருக்கு இது எவ்வளோ சிரமப்பட்டுருக்கு அதெல்லாம் பெரிய விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் வாஸ்தவமான சுகத்தை கொடுக்காது பெரிய விஷயங்கிறத நாம் ஒத்துக்கிறோம் ஆனால் அதை காட்டிலும் பெருசு எவன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனே உண்மையிலேயே பெரியவன் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு உண்மை அதை யாரும் எடுக்க மறுக்க முடியாது அது மாதிரி இப்போ எதுக்கு இதை கம்பேர் பண்ணுறேன்னா சுவாமி எதுக்கு இதுக்கு என்ன கரெக்ஷன் கேட்டுவிடுங்க இங்கே என்னென்னா விக்ஷேபசக்தி தான் துக்கத்துக்கு காரணம்னு நிறைய பேர் சொல்கிறது ஒரு கோணத்தில் ஓகே ஆனால் அது உண்மை கிடையாது ஆழமாக பார்க்குறபோது எப்படி பணக்காரன் பெரிய ஆள்னு சொல்கிறது ஓரளவுக்கு வாஸ்தவமோ படித்தவன் பெரியவங்கிறது ஓரளவுக்கு வாஸ்தவமும் பதவியில் இருக்கிறவன் பெரியவங்கிறது ஓரளவுக்கு வாஸ்தவமும் முழுக்க முழுக்க வாஸ்தவம் இல்லை தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் படி பண பரவாயில்லை பணக்காரனாக இல்லாட்டாலும் பரவாயில்லை பதவியில் இல்லாட்டாலும் பரவாயில்லை தர்மத்தை அனுஷ்டிக்கிற ஒரே காரணத்தினால உண்மையிலேயே மிகச்சிறந்தவன் கடவுளால் போற்றப்படுபவன் கடவுளால் கடவுளால் நன்றாக கவனிக்கப்படுறவன் இன்னும் சொல்லப்போனால் அறிஞர்களால் போற்றப்படுபவன் தர்மத்தை கடைப்பிடிப்பவன் மட்டுமே அதுதான் பரமசத்தியம் அது மாதிரி இந்த விக்ஷேபசக்திதான் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் அது ஓரளவுக்கு வாஸ்தவம் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை என்னவென்றால் ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு ஸ்ரவணாதி முயற்சி வழியான் மோட்சம் அடைய இச்சிக்கின்ற விவேகிகற்கு அனுகூலமாகும் காண் குரு சாஸ்திராதி ரூபமாய் சகாயமாகும் என நீ அருதி சகாயமாகும் புரிய இது பார்த்திங்களா எவ்வளோ ஆகா சொல்லார் பாருங்க அந்த ப்ராக்கெட்டில் அவர் போடுறதுதான் பெரிய அற்புதமான விஷயம் ப்ராக்கெட்டில் ஒன்று ஒன்று கொடுக்குறாரு அதுதான் பெரிய விஷயம் எப்படி கொடுக்குறாருவார் ஆற்றலான் முக்தி சேர்வார் ஆற்றல்னால் என்ன அர்த்தம் போய் காலம்புரம் எழுந்து நாலு மணிக்கு எழுந்து குளித்து ஜபம் பண்ணி பூஜைக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு கிளாஸுக்கு வந்து தூங்காமல் புஸ்தகத்தை விரிச்ச வச்சுன்னு உட்காந்து குரு சொல்கிறது எல்லாம் கேட்டு அவருக்கு இடையில் சப்ஜெட் ஆஃப் சப்ஜெக்ட் போனாலும் பொறுமையாக இருந்து இதெல்லாம் சிரவணாதி முயற்சிகளெல்லாம் பண்ணி இல்லையா எல்லாம் முயற்சிகளெல்லாம் பண்ணுறோமோ இல்ல சிரவணா கற்ற அல்லதான் வள்ளு வள்ளுவர் ரொம்ப சொல்லிட்டார் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி ஈண்டு படிக்கணும்னா என்ன சாதாரண விஷயமா மூணு வருஷம் பொறுமையாக உட்கார்ந்துருக்கணுமே பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம் ஒன்று ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுத்தால் அஞ்சு நாளைக்கு சாமி கிளாஸ் எடுக்க மாட்டார் எடுக்காட்டாலும் பொறுமையாக எடுப்பார் அஞ்சு நாள் கழிச்சாவது எடுப்பார் இல்லை அப்படியே ரொம்பவும் போயிட மாட்டார் அவ்வளோ மோசமான சாமி இல்லைவர் அப்படின்னு பொறுமையாக இருந்து என்ன அப்படி பொறுமையாக இருந்து படிக்கிறோம் இல்லையா அதுதான் முயற்சி ஆற்றலான் ஆற்றல்னால் என்ன பொறுமையே ஒரு ஆற்றல் தான் அப்பப்போ குரு வந்து அப்போ அந்த காலத்திலலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ பார்த்தாலும் இது என்ன கிளாஸு ஃபிக்ஸ் பண்ணிட்டெல்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு மூடு இருக்கிற போது எடுப்பேன் உனக்கு இருந்து பொறுமையாக படித்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கும் இல்லாட்டி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வடநாட்டிலாம் எனக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பத்து நாளைக்கு மௌனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் க்ளாஸ் கிடையாது உனக்கு வந்து நான் மௌனமாக இருந்து அப்புறம் அதுக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை இருந்ததுன்னா இருந்து படி இல்லாட்டி வீர்காயுஷ்மான் பல போயிட்டு வரும் நம்ம வந்து ஒன்று நல்ல சிஷியனாக இருந்தால் ஜப்பூர் தப்பாக நினைச்சுக்கா ரொம்ப நல்ல சிஷியனாக இருந்தால் நமக்கு தெய்வீக சக்தியோடு கூடின ஞானந்தான் ரொம்ப முக்கியம் நிறைய புஸ்தகத்தை முடிக்கிறது முக்கியம் இல்லை நான் வந்து மூணு வருஷத்தில் எட்டு உபனிஷத்து என்ன சித்தாந்த கவுமதி அதுக்கு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு புஸ்தகம்தான் படித்தேன் ஒரு புஸ்தகம் படித்தாலும் நல்ல தெய்வீக சக்தியோட நல்ல முறையோட சம்பிரதாயத்தோட படித்ததுன்னா அதனால் வந்து ஒரு படிச்ச அனந்தசாஸ்திரம் பகு வேதித்தவியம் அல்பஸ் என் சுவாமிஜி நல்லா நியாயப்படுத்துகிறான்னு நினச்சு விடாதப்பா உள்ளதே சொல்கிறேன் அனந்தசாஸ்திரம் பகு வேதித்தவியம் அல்பஸ்ச்ச காலோ பகவச்ச வின எத் சாரபூதம் தது உபாசித்தவியம் ஹம்சோ யசாட்சீரம் என்ன அர்த்தம் தெரியுமோ அனந்தசாஸ்திரம் படிக்க வேண்டிய சாஸ்திரமோ படிக்கிற பிறகு தான் தெரியுது எவ்வளவு படிக்கிறதுக்கு வேண்டி இருக்குன்னு அதான கொஞ்சம் படித்த உடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு இவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிட்டாங்க சில பேர் கொஞ்சம் படித்த உடனே ஏதா கிஞ்சி ஏதா கிஞ்சி திபைவ மதாந்த சமபவம் கொஞ்சம் படித்த உடனே யானை மாதிரி திமுரு பிடிச்சு அலைஞ்சேங்கிறார் எதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாதவகதம் ததா மூர்க்கோகம் அஸ்மிதி அவலிப்தம் ஏ மனா ரொம்ப அழகாக சொல்கிறது ஏதா பெரியவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் படித்த போது பெரிய யானை மாதிரி பெருசாக யானை மாதிரி உடம்பு தான் இருக்குது அது நான் வந்து திமுறை பிடிச்சி அலைஞ்சேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்க கிட்ட பழகி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது நான் மாடி அடிமுட்ட தெஞ்சதுனா எதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாதவகதம் ததா மூர்க்கா அகம் அஸ்மி இது மே மன அவலித்தம் என்னுடைய மனம் அப்படியே சுருங்கி போச்சு அப்படிங்கிற அதனால் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா பணியுமாம் என்றும் பெறுவேன் நம்மளை காட்டிலும் வித்வான் என்னைக்கு இருப்பார் உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அது நீங்கள் எந்த துறையில் வேணாலும் பார்க்கலாம் டெண்டுல்கர் நாங்கள் இப்போ அவனை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இல்லையா டெண்டுல்கரை பற்றி விசேஷமாக ஒரு காலத்தில் டெண்டுல்கர் டெண்டுல்கர்னா எங்கள் வீட்டு முழுக்க பையங்கள்லாம் பாவன் டெண்டுல்கர் படத்தை மாட்டி வைச்சான் அதை மாட்டி வைச்சான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் இப்போ வந்து ரஜினிகாந்த் கமலாசன் அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு சாய்ஸ் எல்லாம் மதிப்பெண்ணா அஜித்தா அஜித்து அவன் பேர் இன்னொருத்தன் பேர் என்னப்பா விஜய் என்னமோ பேர் அவன் பேர் அஜித்து விஜய் இவன் அப்பா வந்து அந்த ரசிகர் பண்றான் சாமி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது ஊருக்குள்ளே சுற்றுற போகிற போது அப்படி இப்படி அங்கங்கே கேட்குறவங்க இப்படி பார்த்தா அவன் படம் இருக்கு இப்படி திரும்பினா அங்கே தான் இருக்குது வேறு இப்படி இப்படிதான் போகணும் என்ன இருக்கு போனாலும் அதுதான் இருக்கு அதனால் என்றைக்குமே வந்து நாம் எந்த விஷயத்துக்காக அதை சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கொஞ்சம் படித்தாலும் நல்லா அழுத்தம் திருத்தமாக கஷ்ட அற கற்க கஷ்ட அறாம வண்டி வண்டியாக புத்தகம் மாத்திரம் ரூம் முழுக்க வச்சுருக்குன்னா புத்தகம் இருக்கப்பா புஸ்தகஸ்தாச்சும் யாவித்யா பரகஸ்தேச்சனம் புஸ்தகம் ரூம் முழுக்க நிறைய வச்சிருக்கேன் என்ன பிரயோஜனம் என்னைக்கா ஒருத்தன் எடுத்து படிப்பாக இல்லாட்டி அடிக்கடி கரையாம பிடிச்சிக்கோ இல்லாட்டி தட்டி தட்டி வைக்கணும் அவ்வளோதான் உள்ளே போகணுமே சரி அதனால் எப்பவுமே புறத்தை காரணமாக சொல்லக்கூடாது எதுக்கு சொன்னேன் இதுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குங்கிற ஒரு விக்ஷேபசக்திங்கிறது நமக்கு வந்து பரம பிரயோஜனமாக இருக்குது நம்ம பிரயத்னம் விஷயத்தை ஆரம்பித்தேன் எப்படி போச்சு தெரியுமா இந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நிஜமாகவே அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இல்லை ஆற்றலான் முக்தி சேர்வார்க்கு ஆற்றலாம் என்ன பிரயத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்படுறதுங்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் அனந்த சாஸ்திரம் பகு வேதித்தவ்யம் அல்பஷ்ட காலகா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குது அல்பஷ்ட காலகா இருக்கிறதே மூணு வருஷம் அதில் நூற்றி நாள் லீவு ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதே மூணு வருஷம் அதில் ஒரு வருஷத்தில் நூற்றி நாள் லீவு மாதத்தில் எட்டு நாள் லீவு இப்படியே போயிட்டே அதில் அல்பஷ்ட அனந்த சாஸ்திரம் பகு வேதித்தவ்யம் அல்பஷ்ட காலாக இருக்கிற காலமும் மிக குறைவு அல்ப நாளைக்கு சுபாஷந்திரி போட்டிருக்கோம் பகவஷ்ட விக்னாக இடைஞ்சலோ கேட்கவே வேண்டாம் சரி இப்போ ஒருவார் சுவாமின்னு கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்துருந்தார் தலைவலின்னு படுத்துன்னு விட்டார் சரி நம்ம தான் வரலான்னு நினச்சா வர வழியில் நமக்கு காலில் அடிபட்டு சரி கிளாஸுக்கு தான் வரலான்னு உடனே பட சத்தம் அங்கே சத்தம் டேங்கிலேருந்து தண்ணி ஒழுகிறது இந்த பக்கம் நாலு நாய் சேர்ந்து ஒரே நேரத்தில் கத்துறது பக்கத்தில் திடீர்னு ஒரு இதை போட்டு விட்டான் எதை ஏதோ ஒரு கதிர் மிஷினை வேறு போட்டு விட்டாங்க சரி அப்புறம் சாயங்காலம் வச்சுக்கலாம்ண்ணா சாயங்காலம் ஆலய காணும் வேறு ஏதோ ப்ரோக்ராமுக்கு போயிட்டார் சுவாமி பகவஷ்ட விக்னா இடைஞ்சலாக கேட்கவே வேண்டாம் நிறைய இடைஞ்சல் பகவஷ்ட விக்னா திடீர்னு நம்மளும் கிளாஸும் உடைய இது பண்ணால் முதுகு திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சுடுச்சோம் பகவஷ்ட விக்னா எது சாரபூதம் எது சாரமோ தத்து உபாசி தவ்யா எது சாரமோ அதை கிரகிச்சுக்கணும் அகம் பிரம்மாஷ்மிங்கிறது சாரம் அது எவ்வளவு எவ்வளோ உறுதியாகுமோ அது இது பண்ணலாம் நான் இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறேன் அதுக்காக தாது மஞ்சிரி படிக்க போகிறது சொல்லிடாது படித்தான் ஏன்னா வந்து சௌரியமாக போச்ச வேண்டியதே இல்லையே சௌரி இப்படி முன்னாடியே சொல்லியிருந்தால் இத்தனை நாளாக இவ்வளோ சப்தமஞ்சிரி படித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிடாது ரொம்ப படித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்லவே முடியும் எத் சாரபூத்தம் தது உபாசித்தவியம் எப்படின்னா பாலையும் நீரையும் சேர்த்து கலந்து வச்சா அன்னபக்ஷியானது எப்படி பாலை மாத்திரை எடுத்துக்கொண்டு நீரை விட்டுடுறதோ அது மாதிரி சுவாமி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்லாம் பேசினாலும் அது என்ன விஷயம் சும்மா ஜோக்குக்காக சொல்லு அதெல்லாம் வந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிண்டு சாரத்தை எடுத்துக்கொண்டு சக்கையை தூக்கி போட்டுவிட வேண்டியதான் அனந்தசாஸ்திரம் பகு வேதித்தம் அல்பச்ச காலோச்ச यत्सारभूतं பாசியம் ஹம்சோ ஜா கஷரமி கற்க வேண்டிய நூல்கள் பல உள்ளன வாழ்நாள் முழுவதும் கற்றாலும் முடிக்க முடியாத நூல்கள் பல உள்ளன அறியப்பட வேண்டிய விஷயங்களோ எண்ணற்றவைகளாக இருக்கின்றன நூல்களும் அனந்தம் அறிய வேண்டிய விஷயங்களும் அனந்தமாக இருக்கிறது இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது தமிழில் கூட அது நாளடியாரில் எதிரியோ வருது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல படிக்கணும் பிணி பலன்னா பிணி பல நல்லா இருக்கும் அந்த பாட்டு அதனால் ரொம்ப வெள்ளத்தால் நனையாது வெந்தணலால் வேகாது ரொம்ப நல்ல பாட்டு எப்படிலாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழில் இன்னும் சொல்ல சொல்லப்படும் சிலதெல்லாம் இன்னும் விசேஷமாகவே இருக்குது தமிழில் இந்த நீதி நூல்கள்லாம் புஸ்தகம் இருக்கு இல்லையா தமிழ் அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை இந்த விட்சேபசக்தி இருக்கேன் ரொம்ப ரொம்ப அனுகூலம் இப்போ நம்ம எல்லோரும் விக்ஷேப சக்தியில்தான் இருக்கும் நானும் பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க விக்ஷபசக்தியாக தான் இருக்கும் இது அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா அனுகூலமாக அதனால் விக்ஷேப சக்தியில் அனுகூலமான அம்சங்கள் எல்லாம் இருக்கப்பனே அதனால் ஸ்ரவணாதி முயற்சி ஆற்றல்கிறதுக்கு ஸ்ரவணாதி முயற்சின்னு விட்டார் அனு வழியான் மோட்சமடைய இச்சிக்கின்ற விவேகி கட்கு விவேகற்குன்றிருக்கு அப்படி போட்டுக்கணும் விவேகி கட்கு அனுகூலமாகும் கான் நீ குரு என நீ அறிந்து கொள் கான்னா என்ன அர்த்தம் கண்ணால் பாருன்னு அர்த்தம் அறிந்து கொள்னு அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கிறார் ஸ்ருதி உரைக்கப்பட்டது இவ்வாறு ஸ்ருதி உரைக்கப்பட்டது அகம் ஸ்ருதி சொன்னாராம் இனி யுக்தி சொல்கிறாராம் ஊற்றமாம் பகல் காலம் போல் இது வேதத்திலே சொல்லியிருக்கு தத் விஜயானார்த்தம் ச குருமே அபிகச்சேத் ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோத்தவ்யோ மந்தவியோ நிதித்யாசிதவியா அடியே அப்படி இருக்கு அரேங்கிறதுக்கு அப்படிதான் சொல்லணும் அடியே மைத்ரேயி யாஜ்ஞல்கிறார் அவர் மனைவியை பார்த்து அடியே மைத்ரேயி இந்த ஆத்மாவை எந்த ஒரு ஆத்மாவுக்காக நாம் உலக வாழ்க்கை முழுவதையும் விரும்புகிறோமோ எந்த ஆத்மாவுக்காக சில பொருள்களை நாம் வெறுக்கிறோமோ அந்த ஆத்மாவை அறிய வேண்டும அப்படின்னர் எந்த ஆத்மாவுக்காக எந்த ஆத்மாவுக்காக சில பொருள்களை வாழ்க்கையில் விரும்புகிறோமோ எந்த ஆத்மாவுக்காக சில பொருள்களை வாழ்க்கையில் வெறுக்கிறோமோ பொருள்கள் மனிதர்கள் சில பொருள்களையும் மனிதர்களையும் எந்த ஆத்மா எந்த ஆத்மா நமக்கு அந்த அர்த்தத்தை சொல்லு சில பொருள்களை விரும்புகிறோம் நாம சில பொருள்களை வெறு இன்பம் தருகின்ற பொருள்களை விரும்புகிறோம் துன்பம் தருகின்ற பொருள்களை வெறுக்கிறோம் அப்பேற்பட்ட நமது உண்மை வடிவத்தை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு சுருதி வாக்கியம் இருக்குது சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கும் உபதேசத்துக்கும் விக்ஷேபசக்தி பிரயோஜனமாக இருக்குது ஆகையினால பகல மாதிரி பிரயோஜனம் ராத்திரியில் இருக்காப்பா இல்லைங்கிறார் யுக்தி ஆகையினால் இது ஞானிகளுக்கு இது அனுபவமாக இருக்குன்னெல்லாம் சொல்லி விளக்கி கொண்டிருக்கிறார் மேலும் விரிவாக நாளை வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் அனந்தஜன்மங்கயே உபதேசிக்கெளிமந்தே போற்றி உய்யவே முல் உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாறு உன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றீ சுரோருத்மேதி மூதவிபாகிணே வோமவத்ய திணாமூர்த்த ஓம்ஷாந்திஹரி Om um...